இயற்கை சொல்லுங்கழிவுகள் வெளியேற்றம் சொல்லி இருந்தீங்க வெளியேற்ற உள்ள இருக்கிற கழிவுகளை வெளியேற்றம் அதை பத்தி சொல்றேன் வெளியில புற உடம்ப சுத்தம் படுத்துறது பல்ல வந்து எப்படி சுத்தப்படுத்துறது இது மாதிரியான விஷயங்களை பேசலாமா அது இந்த பல் பத்தி பேசணும்னு நீங்க கேட்ட சமீபத்திய ஒரு நிகழ்வு வந்து இறப்புகள் வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்ட்டு நமக்கு ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு அவருக்கு எதனால அப்படின்னு காரணத்தை தெரிஞ்சுக்கும் போது பாத்தீங்கன்னா பல்ல வந்து ஏற்பட்ட இன்பெக்சன் அதுல ஏற்பட்ட செப்டிக் கண்டிஷன் வந்து சரியான முறையில கவனிக்காம விட்டதுனால அது பறவி போய் உடல் முழுவதும் பரவி அப்புறம் வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு கடைசி அதுக்கான ரூட் காசு வந்து செப்டி பல்லு ஆன அந்த செப்டிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி தகவல் நமக்கு தெரிய வந்ததுன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது சரி அப்பதான் இந்த விஷயத்த வந்து இப்ப நீங்க கேட்டோடன இதை பத்தி சொல்லணும் இந்த பல் பத்தி ஒரு தெளிவுபடுத்தி தான் மக்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப அத எதிர்காலத்துல பல் பிரச்சனை நோய் இல்ல நோய்க்கு அடிப்படையே வாயுதாங்க வாயில தான் ஆரம்பிக்குங்க நோயே வாய சுத்தமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கூட்டம் பெரிய குரூப் இருக்கு நோய் வந்து வாயிலிருந்தா பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி போட்டு வாய சுத்தமா வச்சுக்கலாம் என்ன அதுன்னு ப்ரெஷர் எடுத்து காலையில் வெல விதமான விளம்பரங்கள் நீங்க இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி வளைஞ்சிருந்தா நல்லா இருக்கும் இவ்வளவு ஏங்கிள்ள நாங்க வச்சிருக்கிறோம் ஆமா ஆமா நீங்க காலையில என்னமோ இது கீரை சாப்பிட்டீங்களா டீச்சர் அப்படின்ற மாதிரி விளம்பரத்துல இருந்து அப்படி விரை நிறைய வரும் அது வந்து அவங்க நமக்கு வெளியில பாத்தோம்னா நல்ல ஒரு விழிப்புணர்வு தூண்றாங்கன்ற தெரியுங்க ஆனா இத இன்னும் நுணுகி நான் அது அப்படி போய் போய் பாத்து பாத்து பழகிட்டா நுண்கி நுணுங்கி நுணுங்கி ஆராய்ந்து பாத்து எங்க இருந்து எப்ப இருந்து நமக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு இந்த நம்ம நம்ம நம்ம நாட்டுல புற எப்படி மக்களுக்கு இப்படி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பாத்தா ஆங்கிலேயர்கள் நம்ம ஊருக்கு வந்த பின்னாலதான் உடச்சி சாப்பிடுவோம் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி பல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு பட்டாணி கல்ல வந்து மிளறது இப்ப நான் எங்கயுமே கல்லவே முடியல அதை வந்து அது இல்ல அதை வேக வச்சு ரொம்ப ஈஸியா மெல்றதுக்கு எளிமையானதான் மாத்திட்டாங்க ஆமா அப்ப அது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து நம்ம பல்லுக்கு வந்து அங்க பெரிய வேலையே இல்லை நீங்க எதையுமே வந்து மென்னு சாப்பிடலன்னு வைங்க எந்த உணவையும் நம்ம மென்னு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லாம பண்ணிட்டாங்க ஒரு ஒரு பழம் பழத்தையும் கூட ஒரு எளிமையா மெல்லக்கூடிய பழத்தையும் கூட வந்து போட்டு கட் பண்ணி போட்டு ஜூஸ் அடிச்சு கடற்கடக்குன்னு அதுவும் அண்ணாந்து உள்ள முழுங்கிற மாதிரில இருக்கிறாங்க ஏன்னா வாயில பட்டு உமிழ்நீரோ சேர்ந்து கலந்து போச்சு அப்படின்ற ஒரு உணவு முறைகள் இப்ப மாறிடு வேகமாட் சொல்லக்கூடிய அந்த ஸ்பூன்ல போட்டு கையில குடுத்துறாங்கல்ல டக்கு டக்குன்னு எடுத்து உள்ள கடைக்கட கடக்குன்னு கூலுக்கிட்டு ஓடிடுற அப்ப அந்த பல்லுக்கு வேலையே இல்ல பொருட்களே வந்து தொடர்ந்து பயன்படுத்தாம திடீர்னு ஒரு நாள் போட டொமில் புடுங்கி புழுங்கி போயிருக்கு ஒரு நாள் ஏதாவது ஆயிரும் இங்க நம்ம அதை அப்ளை பண் ரொம்ப எளிமையா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பல்ல பயன்படுத்துறது மூலமா பல்ல மெல்ல பயன்படுத்துறதுன்னா மெல்லுதல் அப்புறம் கடிச்சது இந்த மாதிரி பர்பஸ்க்கான பல்லுகள்லாம் இருக்கு இல்லையா நமக்கு எல்லாமே அமைப்புல இருக்கும்ல இருக்கிற ரெண்டு மூணு நாள் வந்து கட்டிங் டீட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது டீயரிங் டீத்துன்னு கொள்ளு சொல்லி நம்ம மிருகங்களா இருந்தோம் அப்படின்றத நினைவுபடுத்துறது இந்த டீரிங் டீத்து தாங்க ஏன்னா நம்ம இந்த நான் வந்து இப்ப போட்டு கடிச்சு இழுத்து கிழிச்சு சாப்பிட்டோம் அப்படின்றத வந்து நம்ம மா மாமிச பிரச்சனைகளாவும்ப எதம் ஏற்கனவே அப்படின்றது நினைவுபடுத்தாது நல்லா அதுக்கு ஒரு ஆதாரம் தான் அப்புறம் பாத்தீங்கன்னா முன் கடைவாய்ப்புகள் பின் கட நிறைய இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் ஆனா இந்த பற்களை வந்து மென்னு சாப்பிடுற பழக்கம் இல்லாததுனால நிறைய பேருக்கு அதனாலதான் இப்ப வந்து நமக்கு வந்து பற்களோட பற்கள் சார்ந்த நோய்கள் நிறைய ஆயிடுச்சு அப்படின்றது நம்மளோட எளிமையான அது பல்ல வேறு வந்து ஸ்ட்ரென்த் இழந்துரும் பலம் இழந்துடும் ஏன்னா நல்ல மென்று சாப்பிடும்போது அங்க வந்து அதிகப்படியான ரத்த ஓட்டம் இருக்கும் அப்ப ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈறுகள் வந்து தன்னை பலப்படுத்திக்கிட்டு தானே வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும் ஈறுகள் வந்து நல்ல பலமா இருக்கும் சரி அப்ப அந்த பட்களுக்கு போக வேண்டிய சப்ளைஸும் ப்ராப்பராக அந்த நரம்புகள் வழியாக பட்களில் போய் பட்களினுடைய எனாமல் இந்த விஷயங்கள்லாம் பாதுகாக்கும் உடம்புலயே மிக பலம் வாய்ந்த ஒரு பகுதி இதுன்னு எழாமல் தானே சொல்லுவாங்க இல்லைங்களா ஏன்னா எனாமல்தான் வந்து நீங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படிப்பட்ட விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த அது ஒரு பழ மாதிரி பாடி காமிக்கலாம் மூளைக்கு மூளை ஸ்வீட் கடை தெருவுக்கு தெருவு டீ கடை அப்படின்ற பாணியில எந்த மூளையில போனாலும் இப்ப ஒரு ஸ்வீட் கடை வந்துருச்சு எங்க திரும்பினீங்கன்னாலும் ஒருத்தர் வந்து டீ ஆத்திட்டு இருக்காரு அது நம்ம என்ன பண்றோம் சௌகரியமா இருக்குன்றது எளிமையா கிடைக்குது சௌகரியமா இருக்குது அப்ப உடனே வந்து அத நம்ம சுச்சிட்டு அந்த தேநீரை சுவைக்கிறது இல்லைன்னா ஸ்வீட்டை வாங்கி வாயில போட்டு மெண்ணு சாப்பிடுறது இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா பற்களை வந்து சரியா முறையில அந்த கரவுசி மெட்டீரியல் இருக்க சர்க்கரை பொருள் வந்து நம்ம வந்து பத்துல வந்து அது சுவை போட்டுப்படுற விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் செய்யணும் இனாமலை வந்து அரிச்சிருக்கு முதல்ல அப்படி ஏற்படுற அரிப்பு இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டேட்டாதான் அந்த அரிச்சு அது வந்து உள்ள போயிருது அப்ப என்ன பண்றாங்க இதெல்லாம் முடிச்ச பின்னால என்ன பண்றாங்க இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் முடிச்ச பின்னால ஒரு மட்கு தண்ணி இன்னி குடிக்கிறாங்க வாயை கொப்பிடிச்சு முழுங்கறது அல்லது தண்ணிய ஊத்தி கொஞ்சம் அப்படி பண்ணி முழுங்கிட்டீங்கனாலும் கூட ஓரளவுக்கு பாதுகாப்பாயிடும் அடுத்த இயற்கை சந்திப்போம் நன்றி